பிரம்ம கதம் வேதனீயம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதோட ஸ்வரூபம் என்ன பிரதிபோதவி அமிருத்தம் ஆத் வீரியம் வித்யா ஒரு அமிருஜ பண்ணினான் அவிஞ்ஞாத்தம் விஜானதாம் யாரு சாட்சாரத்தை அடைஞ்சிருக்காளோ யாரு தத்துவபோதமுடையவர்களோ யாரு ஞானதார்டியம் உள்ளவர்களோ அவளுக்கு வந்து அது அவிஜாதம் அப்படின்னா கேட்கிறவாளுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அவளுக்கு அது தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அப்போ லௌகிகாளுக்கும் அவளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் எதி பிர அத்தியமே அவிஜாத்தம் லௌகிகானாம் பிரம்மவிதாச்ச அவிசேஷ பிராப்த லௌகிகர்கள் போயல்ல ஆயிடுவாளே அவிஜாதம் விஜானதாம் இது பரஸ்பர விருத்தம் அதுக்கு சொல்றார் பிரதிபோதவிதம் போதம் போதம் பிரதிவிதித்தம் ஆத்மா வந்து தெரியப்படாத ஒரு பொருளை நாம நித்திய பிரசித்தமான வஸ்துவையாக்கும் தேடுறோம் சிவானந்தாசிரமத்தில் ஒரு சுவாமிஜி இருந்தார் சுவாமி பிரம்மானந்தா அவர் சமாதிகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம முன்னாடி போன இடத்துல எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார் ஸ்ருதிசார சமுத்தரணத்துக்கு கமெண்ட்ரி அந்த புஸ்தகத்தோட பேரு பேரே ரொம்ப பிடிச்சது எனக்கு என்ன பேர் கொடுத்திருக்காரு Revelation of the Ever-Revealed. Aparokshama aparokshama. Adinitya siddhama ஆஃப் வீல் அபோட்சமா இக்கர் வத்துவ அப்போ அதிசிமா பிராஷிச்சிருக்கு அவத்தம் தின முவான து தஞ்சம் எல்லா நாஷித்தமனா tatparam. தரம் துய்தன தன் परमुच्यते தரானராூூத்தல்மாா அப்படின்னு சொர ஜோதிஷா தஜ்ஜோ தமச பரமுச்சேமதிதான் பிரதித்த ஒவ்வொரு மொமெண்ட் பை மொமெண்ட் பை மொமெண்ட் நம்ம ஆத்மாவை அனுபவிச்சுட்டே இருக்கும் சதா அனுபவிச்சுருக்கோம் போதம்னா சில பேர்லாம் வந்து தாட்ஸ் தான் நினைச்சுக்கிறோம் பிரத்யகம் பௌத்தர்கள்லாம் போதம்னா பிரத்யகம்னு எடுத்துட்டுதான் கணிக விஜானவாதம் அப்படின்னு கொண்டு வந்தான் ஒரு மொமெண்ட்டும் எல்லாம் சேஞ்ச் ஆகிண்டே இருக்குப்பா இப்ப கங்கையை போய் தொட்டா செகண்ட் டைம் நம்ம அதே கங்கையை தான் தொடுறோமே தவிர அதே கங்கே சொல்ல முடியாது போயாச்சு நீ தொட்ட கங்கை போயாச்சுக்கு மாறிண்டே இருக்குங்கிறாவா நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா இந்த கணிக விஜான நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாம் மாறி நமக்கு சொல்லியே தர வேண்டாம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தெரியும் மனசு இந்த துவைதம் எல்லாம் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு சங்கராச்சாரியல பாசியில வர்றது பூர்வபட்சக்கார சொல்ற துவைதத்தை உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம்தான் அத்வைதம் சொல்லணும் உபதேசமே பண்ண வேண்டாமே பா ஜெனடிக் ப்ராப்ளம் பொருந்தத்திலேருந்து அதுதான் தெரியும் சர்வ ஜாதமாத்திர பிராணி புத்தி கம்யம் அப்படின்னு நீ வேற நான் வேற யாரும் சொல்லித்தரணுமா ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார்னா அவர் நான் இல்லை அவர் என்ன இருந்து அந்யம் யாரா உபதேசம் பாபிங்கிறது யாராவது உபதேசம் பண்ணணுமா இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் அது அப்போ ஸ்ருதிக்கு வந்து உபதேசாரகம் வைத்தம் அது உபதேசமே பண்ண வேண்டியதில்லை எது नमक नेरियालो य सत्यमो अ उपदेशमता श्रुति वन अर्वे प्रत्य विषयी यमा सर्वबोधा प्रतिबुध्य सर्व्रतयदर्शी चिश्शक्तिवूपमात्रहा யங்களையும் எண்ணங்களையும் பிரகாசப்படுத்தி ஸ்வரூப மாற்றா சித் அதுக்கு ஒரு சக்தி சொன்னார் பாஷ்யக்காரன் அது பிரகாசப்படுத்துறதோ இல்லையோ தெளிவுபடுத்துறதோ இல்லையோ ஜுவலிச்சுண்டே இருக்கோ இல்லையோ ஹிருதயத்துக்குள்ள அவனவனுடைய இருப்பாக இருந்தொழிர் உனைவிடு தடுத்திட தெய்வம் இருட்டினை விளக்கெடுத் தடுத்திடலே इंदुरकूप इ प्रकाशिकूप इकिंद्रेन्द्र उणर्व सत्ताचिखूपस्ततम नाह न चम रिषा नेदंवा जगत्दृष्टखि नास्ती जानी भो यो करुण वशा मैया तत्स्य स्फुट குரு கருணையோட சொல்ற எத்ரோக்தோ கருணைனால சொல்ற சொல்ல வருதுப்பா என்ன சொல்ற சத்தாச்சி சுகரூபமஸ்தி சததம் இருப்பு பிரகாசிக்கிறது ஆனந்தமா இருக்குங்கிற அந்த ஒரு பொருள் சச்சிதானந்தமா இருக்கிற ஒரு பொருள் தான் இருக்கு அதுல நான் நீ அவன் பிரபஞ்சம் எல்லாம் உதிக்கிறது நிக்கிறது மறையது சிஷ நேதம் வாபி ஜகத் பிரதமர் நாஸ்தீதி ஜானிஹி போ அந்த சத்தாச்சி சுகரூபாயிருக்கிற ஒரு வசுதான் இருக்கு அதுவே போதம் போதம் பிரதிவிதித்தம் ஆத்மாவை தெரிஞ்சுக்காதவர்கள் யாருமில்லை சர்வானு என்ன சொல்றது சர்வானுபூ சர்வானுபூகன எல்லா அனுபவங்களையும் பிரகாசப்படுத்திக் கொண்டு எல்லாரோட அனுபவத்துக்குள்ளேயும் இருக்கு உட்கலந்த ஜோதின்னு பாடினா பல எண்ணங்கள் பல இமோஷன்ஸ் எல்லாத்துக்குள்ளையும் அது கலந்து அந்த ஜோதி ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி வாடி மாண்டுன மாந்த கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோே என்ன சொத்துக்குள்ள கலந்து இருக்கூடிய அந்த ஜோதியை வெளியிலே நாடி தேடி ஓடிக்கான் அப்புறம் வாடி போய் மாண்டு போயிட்டுறாங்க கிடைக்கல இந்த ஜென்மாலாம் கிடைக்காது நிறைய ஜென்மாவாகும் அதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதி வச்சு இருக்கிற சாதகாலையெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் அப்பதான் கிடைக்காது அப்ப கிடைக்காது அவளுக்கு கிடைக்காது இவாளுக்கு கிடைக்காது அது வெளியில தேடினு இருக்கான் இந்திரிய தேடி இருக்கான் மனசுக்குள்ள ஒரு அனுபவம் ரெண்டும் பிரத்யம் நமக்கு தெரியல இப்ப உங்களை பாக்குறது எப்படி பிரத்யமோ அது மாதிரி எனக்கு கோபம் வருதுங்கிறதும் பிரத்தியம் எனக்கு ஒரு சுகம் வருதுங்கிறதும் பிரத்யக்ஷம் ஒரு நல்ல பிளஷர் பிளீசிங் பீலிங் வரது போய் ஒட்டின்னுடுவோம் இந்திரிய விஷயம் மாதிரியே ஒரு விஷயம் தான் அதுவும் அதுக்கு சுகாதி பிரத்யம் மானச பிரத்தியம் அது எல்லாமே குப்பைதான் ஆத்மானுபவத்தை மனசுக்குள்ள ஒரு அனுபவமா எவன் தேடுறானோ அவனுக்கு பயங்கரமான சூன்யதம் வந்துடுவோம் அப்புறமா அங்க போய் கிருஷி இறக்குறான் இவன் அங்க போய் இவன் கொஞ்ச நாள் ஆர்த்த மனசுல இருக்கிற அந்த எனர்ஜி கம்மியாக போயிடும் அதனால நிறைய பேர் வந்து சத்சங்க அப்ப திருஷ்ய பிரபஞ்சம் எப்படி மித்தியோ அதுபோல மானச பிரபஞ்சம் உண்மை பிரத்ய பிரத்யேகாத்மதையா விதிதம் பிரம்ம யதா ததா தத் மதம் சமய்தர்சனம் பிரத்ய பிரத்யேகாத்மதையா ஒவ்வொரு அனுபவங்களுக்கும் பின்னால அதை பிரகாசப்படுத்தின்றி இருக்கின்றேன்கிற உணர்வு அதனால தேசிகனுக்கு வேலையே அங்கதான் அந்த சிஷியன் பக்கத்துல போயிருக்கிறத ரமண பகவான் என்ன பண்ணினார் அப்படியே இருந்துட்டே இருப்பா எப்பவோ ஒரு மொமெண்ட்ல ஒரு கணத்துல தோரிக்க பாராது அண்ணா கூட ஒரு இன்சிடென்ட் சொல்லுவான் ஒரு பக்தர் கேட்டுண்டே இருந்தாரான் பகவான் அது எப்படி இருக்கும் பகவானே அனுபவம் அந்த அனுபவம் அப்படி இருக்குமா எப்படி இருக்குமா அது புரிய மாட்டேங்கிறதே எல்லாம் சில சமயத்தில் பகவான் அதை எப்படி சொல்ல முடியும் மானசிக அனுபவங்களே நம்மளால வெளியில் தெரிவிக்க முடியலை இப்படி சொல்லி பார்க்கும் ஒரு நாள் அப்படியே அவரே அந்த சந்நிதி விசேஷத்துல நிச்சலமா அப்படியே மனம் சாந்தமாயிடுத்து புத்தி அடங்கி ஒரு கஷண நேரத்துக்கு இதெல்லாம் நமக்கும் வரும் ஆனா குரு சாநித்தியம் இல்லைன்னா கோட்ட விட்டுடும் அது எத்தனையோ தடவை நம்மளும் சத்சங்கத்தில அப்படியே உட்கார்ந்து நல்லா இருப்போம் சத்துவத்ரேகம் வரபோது அப்படியே நிச்சலமா இருக்கார் எங்கேயோ பார்த்துட்டு இருந்த அப்படியே நம்ம திரும்பி இவர் ஒரு பார்வை பார்த்து அதுதான் ஓய் அதுதான் ஸ்வரூப்பம் மறந்துடாதே ஜாகிரதா ஒரு எண்ணத்துக்கு நடுப்புல எது இருக்கோ அதை கவனி அந்த நிச்சலமா இருக்கிறது அது ஒரு வாட்டி அது கவனிச்சப்பிரும்பி மனசு கிளம்பினாலும் நம்ம பார்த்த அந்த கிளிம்ஸ் அதை பார்த்திருக்கோம் மறந்துடாதே இப்படி நம்ம உள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய ட்ரெஷர் நம்ம கவனிக்காம போயிடுறோம் அதை காட்டி கொடுக்கிறதுனால விரல் சூன்றதுனால தேசிகன் பேரு குறிப்பிடுறது குறிப்பு சித் குறிப்பு அப்படின்னு சித்தை குறிப்பிட்டு காட்டுறான் முத்ரை இருக்காது பிரகாச சென்றுதான் இருக்காது பால்யாதிஷ் அபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாஸ்வமி தட்சிணாமூர்த்தியை பார்க்கணுமே நான் சிஷன் சங்கராச்சாரியர் சொன்னார் தட்சிணாமூர்த்தியை தான் நீ பார்த்துட்டே இருக்காப்ப தட்சிணாமூர்த்தி ஒன்ன பார்த்துட்டே இருக்கார் தட்சிணாமூர்த்தி பிரகாசிச்சுட்டே இருக்கார் நீ பார்க்கலனா என்ன பண்ண முடியும் பால்யம் கௌமாரம் யௌவனம் வார்த்தக்கியம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பத்துக்குள்ள இருக்கிறதே தட்சிணாமூர்த்தி தான் இருந்தார் எப்படி இருந்தார்னா அஹம் அஹம் இத்தி அந்தஸ்புரந்தம் சதா அது அகம் இருக்கின்றேன் இருக்கின்றேன் உணர்வு ரூபமாக உள்ள ஜொலிச்சிண்டே இருக்கார் பால்யம் கௌமாரம் எவ்வரம் எல்லாம் வந்து போறது மனசெல்லாம் போறது உணர்ந்திருக்கோம் சொப்பனம் பார்க்கிறோம் தூங்குறோம் இந்த அவஸ்தைகள்லாம் வந்து போறது ஆனால் அந்த இருப்பு நிலை எந்த ஒரு உணர்வு எந்த ஒரு போதத்தில் எல்லாம் தெரியப்படுறதோ அந்த போதத்துக்கு மங்களே இல்லை அது ஏற மாட்டேங்கிறது இறங்க மாட்டேங்கிறது அதுக்கு சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம் கிடையாது அது எக்ஸிஸ்டன்ஸ் சத்தா மாத்திரமா இருக்கு அது மறைக்கவே முடியாதுமானம் பிரகட்டீகரோதின அவர் தன்னை பிரகட்டிப்பிச்சுட்டே இருக்க தன்னை விளக்கின்றே இருக்காராம் பிரகட்டீகரோதி பஜதாம் யாரு அதை தியானம் பண்றோ மனநம் பண்றோ அவளுக்கு நல்லா விளங்கும் ஹிருதயத்துக்குள்ள ஒவ்வொரு அனுபவத்துக்கு பின்னாலையும் இருக்கின்றேங்கிற உணர்வு இருக்கு நம்ம சரீரம் மாறின்றே இருக்கு பரிணமிச்சுண்டே இருக்கு சின்ன சின்ன வயசுல இருக்கிற போட்டோல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்கும் எண்பது வயசான தாத்தா ஆமணக்கா இருக்கிற குழந்தை வயசுல இருக்கிற போட்டோ எடுத்து வச்சு இது யாரு தெரியுமோ அப்படின்னு பேர குழந்தை காட்டுறோம் இது ஏதோ பாப்பா இது பாப்பா இல்லையப்பா இது தாத்தா உங்களை மாதிரியே இல்லையே அப்படின்னு இல்ல அதெல்லாம் மாறி விடுத்து அப்ப நீங்க மாறிட்டீங்களா இல்ல அதேதான் அது என்ன பிரத் அது என்ன அனுபவம் எல்லாம் மாற எத்தனை சிம்பிள் பாருங்க அனுபவம் எப்படி மாறாம இருக்கும் அதுதான் சொல்றான் சயின்ஸ் அவன் இல்லையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான் சயின்ஸும் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறது நாம பிறந்த சமயத்துல இருக்கிற பாடிய பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்டையும் எடுத்து அந்த செல்ஸ் எல்லாம் இந்த ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு ஒரு ஐம்பது வயசுல பார்த்தா அதுல உள்ள ஆருமே இங்க இல்லை அப்ப நீங்க எந்த சரீரத்தை நீங்கள் சொல்றீங்க பகவான் சொன்னார் கீதையில பால்யம் கழிஞ்சா ஒரு மரணம் கௌமாரம் ஒரு மரணம் யௌவனம் ஒரு மரணம் வார்த்தைக்கியம் ஒரு மரணம் அதுக்கப்புறம் லாஸ்ட் வர மரணத்தை மட்டும் நீ மரணம்னு சொல்றேப்பா மரணம் எத்தையோ வாட்டி நடந்து போச்சு உனக்கு தெரியவே இல்லை சரீரத்தோட சுபாவமே அது இறந்துட்டே இருக்கு தெரியல லாஸ்ட் மரணமும் உனக்கு தெரியும் போறதில்லை மற்றவாளுக்கு தான் தெரியும் பொறுத்தர் சொன்னார் கேரளா போயிருந்த போது ரொம்ப உடம்பு முடியாம போயிருந்தேன் ஐசி போடணும் அபிப்பிராயம் ஐசி வாசல் ஐசியூல இருந்து செத்து போனா மத்தவாலுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனான நானே அரண்டு இருக்கேன் அவன் கொடுத்த உபதேசம் சத்தியம் செத்து போறது என்ன அந்த அதுக்குதான் சித்த பேரு அது பாடிக்குள்ள தேடினா கிடைக்காது பாடிக்குள்ளதான் கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாஷம் கடத்துக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ்ங்கிற அந்த ஸ்பேஸ் கடத்துக்குள்ளேயா இருக்கு கடத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அந்த ஸ்பேஸ்லதான் குடம் இருக்கு நம்ம ஒரு எப்படி ஆகாசத்துல நிற்கும் அதுதான் கொஸ்டின் ஆகாசத்துல ஆகாசம்னா ஸ்பேஸ் குடத்துல ஒவ்வொரு பொடியும் பொடி பொடி பொடி பொடி பண்ணி போனா ஸ்பேஸ் தான் மிஞ்சும் இந்த மைக்கு இருக்கிற இடத்துல நாம் புஸ்தகத்தை வைக்கணுமானால் இந்த மைக்கு நீக்யூட்டு தான் புஸ்தகத்தை வைக்கணும் அதுபோல ஸ்பேஸ்ல ஒரு குடம் வரணுமானால் ஸ்பேஸ் நீக்கியூட்டு தான் குடம் வரணும் ஸ்பேஸை நீக்க முடியுமோ முடியாது ஸ்பேஸ் தான் இருக்கு ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் தவிர ஒரு பொருள் எப்படி வரும் புரியம் ஒரு மூமெண்ட் பண்ண தவிர ஒரு பொருள் உண்டாகவே முடியாது அப்படி இருக்கிறத நமக்கு தேகம் இருக்கவே முடியாது நமக்கு ஷரீரம் இருக்கவே முடியாது ஸ்பேஸ்ல பாடி ஒண்ணு இருக்க முடியாது அப்படி இருக்கானால் ஸ்பேஸேதான் பாடியா மாறுறது அப்புறம் ஆகாசமே ஷரீரமா மாறி சரீரமே ஆகாசமா மாறுறது அவ்வளவுதான் அது அக்னிலாம் போடுறோமே தவிர அக்னியும் ஆகாஷம்தான் வாயுவும் ஆகாசம் தான் பிருத்திவியும் ஆகாசம் தான் ஜலமும் ஆகாசம் தான் ஆகாசமோ தூங்குற போது மறைஞ்சு அப்ப ஆகாசம் எங்க ஒடுங்கிறது ஸ்பேஸ் இல்லாத ஒரு இடம் இருக்கான்னா சுஷுப்தியில போனா ஸ்பேஸே தெரியல ஆகாசம் மனதில் அடங்கி விடுறது மனம் ஹிருதயத்தில் அடங்கி விடுறது அது அந்த ஹயத்துக்குள்ள ஸ்பேஸே இல்லை டைமும் இல்லை ஸ்பேஸ் போறபோது டைமும் போயிடுறது காரிய காரண பந்தங்கள் எல்லாம் போயிடுறது இந்த ஆகாசம் எந்த ஆத்மதா ச ஏத்தமாத் ஆத்மன ஆகாசம் ஆகாத் அக்னேராபாத் அப்படி அப்படி அப்பதிவியிலேருந்து அப்படியே வர்றது இல்லையா பிருத்திவியிலேருந்து மிதி மிதி மிதி மிதி ஓரோ வஸ்துகளா வந்து எல்லாம் வந்தாலும் எல்லாம் பிருத்திவியில ஒடுங்கும் பிருத்திவி அதுல பஞ்சபூதங்கள் எல்லாம் ஆகாசத்துல ஒடுங்கும் ஆகாசமோ மனதுல ஒடுங்கும் மனதோ ஹிருதயத்துக்குள்ள அடங்கும் ஹிருதயம் आत्मा, ஆத்மா அப்படி ஆத்மாதான் ஆகாஷாதி பஞ்சபூதங்களாகவும் பிரபஞ்சமாகவும் நாமரூபமாகவும் பல பொருளாகவும் தோன்றது அப்படி பார்க்கறது ஆகாசத்துல இதர விஷயங்கள் இருக்கவே முடியாது ஆகாஷம்ங்கிறது சூன்யம் இல்லை அது போதஸ்வரூபம் தான் நமக்குள்ள இருக்கிற சத்தைய நாம போய் அதனால ஸ்பேஸ்ல வெளியில இருக்கிற ஸ்பேஸ்ல போய் புரிஞ்சுக்க வேண்டாம் ஸ்பேஸ் என்னன்னா இங்க புரிஞ்சுக்கவே முடியாது சத்தான் ஸ்பேஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஸ்பேஸ் இருப்பு தான் ஸ்பேஸ் ஸ்பேஸ் இருப்புக்குள்ள அடக்கம் அந்த இருப்பை போய் நாம பிடிச்சுண்டுட்டோமானால் இருப்பை உணர்ந்துட்டோம் இருப்பு தான் எல்லாமும் இருக்கு யா வியாப்தம் தன்மயமாய் நின்ற நிலை தானே தானாகி நின்றால் நின்மயமாய் எல்லாம் நிகழும் பராபரமே அப்படின்னா எல்லாத்தையும் பகவானா எப்படி பார்க்கறதுன்னா பார்க்க முடியாது தான் தன்னில இருந்துட்டானா அதுவேதான் எல்லாம் தான் தன்னில இருந்துட்டானா தானே தானே தத்துவம் அதுதான் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலம் தானாக எது விளங்குறதோ எந்த உணர்வு விளங்குறதோ எந்த ஒரு போதம் விளங்குறதோ உணர்ச்சி அல்ல உணர்வு அவபோதம் அவேர்னஸ் அது விளங்குறதோ பிரதிபோதம் ஒவ்வொரு கஷணத்திலையும் ஆத்மா அனுபவஸ்வரூபமாக நான்கிற உணர்வோட ஸ்வரூபமாக நான்கிற சித்தோட ஸ்வரூபமாக பிரகாசிச்சுண்டே இருக்கு சரீரமோ மனசோ புத்தியோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆனாலும் ஒன்றும் அதை களங்கப்படுத்தவே இல்லை அது தானே தானாக ஜுவலிச்சு இருக்கு அது ஒவ்வொரு கணத்திலையும் ஒவ்வொரு மொமெண்டிலையும் பிரகாசிச்சு அதனால அதை பிரிஞ்சு நாம இருக்கிறதே இல்லை அதனால அது நித்திய ஜானமா இருக்கு அதனால அது சதா நமக்கு எல்லா பிரத்யத்துக்கும் சாட்சியாக இருக்கு அதை போய் கிரகிச்சுண்டானால் அதுதான் அதுன்னு தேசிகன் காட்டி கொடுக்கவோ இல்லை மனநிதி தியாசனங்களோட விளைவாக அதுல ஒரு பிரத்யாபிஜ இவனுக்கு வந்துடுத்தால் அப்புறம் அது விட்டு போகவே போகாது ஏன்னா அது நித்தியமா இருக்கு அப்புறம் இவன் தெரிஞ்சினாலும் தெரியாட்டாலும் இருக்கு கண்ணாடி இங்க இருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அப்புறம் கண்ணாடி இருக்கு நினைக்க இருக்கு அவ்வளவுதான் அது இத பார்த்தாச்சுன்னா பார்த்தாச்சு चे वर्जित नित्यत्वं विशुद्धस्वरूपत्वं आत्मत्वं एकत्वं यदर्शि उपजनार्जित दृक्स्वूपताशुद्धस्विशेषता एकूतेषु सिद्ध भवे लक्षणभेदाभान घटगिरीगुहादु உபசம்ஹத்தோத்திலிருந்தும் அவிதித்திலிருந்தும் தெரிஞ்சின்றது தெரிஞ்சு காத்தது ரெண்டிலும் வைராக்கியம் வந்துடுறாம் இவனுக்கு பகவான் ஸ்தித பிரஜ லட்சணத்தை சொல்ற போது முதல்ல சொல்ற நிர்வேதமையாத் எதுல சோத்தவியுத கேட்டது தெரிஞ்சுட்டது படிச்சது அதுல எல்லாம் எல்லாம் வைராகியம் நீ புதுசா படிக்கிறதுக்கு இதுல பாருங்க பாரு புதுசா ஏதோ இருக்கு அப்படின்னு ஜிக்யாசா நிவர்த்தி அங்க போனா ஏதோ பார்க்கலாம் பகவான் கிட்ட அன்னைக்கெல்லாம் கூப்பிட்டா ரிஷிகேஷ ஹரித்வார்லாம் போகலாம் அங்க என்ன ஆறாவது ஒரு பூதம் இருக்கோ பகவான் என்ன எந்த பொருள பார்த்தாலும் வெளியில கொஞ்ச நேரம் எக்ஸைட்மெண்ட் அப்புறம் ரொம்ப நாளைக்கு கங்கைக்கு நம்மளா அழகா இங்க வந்து உட்காந்து கொஞ்சம் கங்கையை பார்த்துட்டே இருக்கும் இங்கே இருந்தா பார்க்கவே மாட்டோம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா செலவு அந்த மாதிரி தபஸ் இருக்கிறவாலை நம்ம மனசுக்குள்ள பூந்துண்டுடுவோம் கவனிக்க மாட்டோம் அப்புறம் அத பார்த்தாலும் ஹயத்துல இருக்கிற வஸ்துவுக்கு திருப்பணமே திருஷ்யத்துல இருந்து திருக்கு கவனம் திருப்பணமே இல்லையா திரு ஸ்வரூபா தரம்ஜாநாத்தீதித்தாக்க எல்லா அறிவுக்கும் மூலகாரணமா இருக்கிற விஜயானத்துக்கு மூலகாரணமா இருக்கிற விஞ்ஞாத்தாவை நோக்கி திரும்பறான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறவன திரும்பறான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கறான் அப்படி தெரிய பிரதிபோவிதம் இல்ல வாக்கிய வணியத்தை தவிர சோபே ஆமனியதி உதம் பரிக்க ஆனியவார ஆனமே ஆன வேருஷோத்த இப்படியெல்லாம் பகவத் பாதா கோட் பண்ற தன்னை தெரிஞ்சுக்க தானே பிரகாஷம்ஸ்வதனே நம்பவதி பிரபேட்சி இன்னொரு தீபம் தேவையில்லைங்கிற மாதிரி அறிவுக்கு அது தெருவிக்கு இன்னொரு அறிவு தேவையில்லை அது நி வித்துர் பரிலோப்போ வித்திய அவிநாள்ணி விபும் சர்வத்த சவாச மஹானஜ ஆமா அஜரோ அமர் அமோ அபய அமதத்துவம் அமரணாவம் ஸ்வாத்மஸம் மோட்சம்மாத் விந்தோக் பிரதிபோத பிரதிபோதவி ஆத்மாவை ஆத்மவாலேயே தெரிஞ்சுக்கிறான் இங்க வந்து ஆத்மனா ஸ்வேரூபேண விந்தத்தை வீரியம் ஆத்மனா விந்த வீரியம் ஆத்மாவால இவனுக்கு என்ன கிடைக்கிறது ஆத்மனாத் என்ன பலம் சாமர்த்தியம் என்ன சாமர்த்தியம்னா தன சகாய மந்திரௌஷதி தபோயோகிருதம் வீரியம் மிருத்தியும் ந சக்னோதி அபிபவித்தும் லிஸ்ட் போட்டு சொல்றாருன்னா பணம் மற்ற வாழ்கிட்ட இருந்து இருக்கிற ஹெல்ப்பு மந்திரங்கள் மருந்துகள் ஈவன் தபஸ் எல்லாம் பண்ணி அடையக்கூடிய சித்திகள் இல்லாட்டா யோகா எல்லாம் பண்ணி அடையக்கூடிய சித்திகள் எல்லாம் கூட மரணத்தை தாண்டதுக்கு பிரயோஜனப்படாது பின் எப்படி வரும் அனித்ய வஸ்துகிருத்தவா எந்த பொருளால அதை பண்றோமோ அந்த பொருளை நீக்கினா அது போயிடும் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிற வேற சரி மருந்து விட்டா போயிடும் பிசிக்கல் எஃபர்ட்னால பண்றது எஃபர்ட் எடுத்தா போயிடும் தவ வீரியம் மிருத்தம் அபிபவித்தும் ஆத்மவித்யினால வரக்கூடிய வீரியம் ஆத்மாவிலேந்தே வர்றது ஸ்வரூபத்திலேந்தே வர்றதுங்கிறதுனால அது ஏதாவது வெளியில ஒரு பொருள்லேருந்து வரல அதனால அது தானே தன்னை மரணத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது அத்தகா வித்யா ஆத்ம விஷயத்தே வீரியம் வீரியம் வாக்கிய பாஷத்துல என்ன சொல்றாருன்னா அந்த வேதாந்தம் எல்லாம் நம்ம கேட்டோம் ஆத்மஸ்வரூப விஷயமா அறிவு சம்பாதிச்சுட்டோ இத எடுத்துட்டு உலகத்துல வாழற போது மனநிதி தியாசனம் பண்ணி நமக்கு தெளிவு வந்து அந்த தெளிவு வந்து லௌகிக விஷயங்கள் வரபோது நம்மளை தடுமாற வச்சிடும் ஏன்னா நம்ம சரீரம் மனசெல்லாம் இருக்கோம் இல்லையோ அதுக்கு அதுக்கிட்ட கனெக்ஷன் இருக்கிறதுனால அப்பப்போ அது வந்து பாதிச்சிடும்